ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கீத்தமஹே நம நே தியகே பரத்தி புருஷவிய சம்பிரீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சந்நியாசம் தியாகம் என்கின்ற இரண்டு சொற்களுடைய சரியான பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான் பகவான் சொன்னார் சில பண்டிதர்கள் காமிய கர்மத்தை விட்டு விடுவதை சந்நியாசம் என்றும் எல்லா கர்மங்களையும் செய்து அதனுடைய பலனை தியாகம் செய்வது அதாவது லௌகிக பலனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக உலகியல் பயனை தியாகம் செய்வது தியாகம் என்றும் சொல்லுகிறார்கள் மேலும் மற்றொரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எந்த வகையான கர்மமாக இருந்தாலும் அது முழுமையாக குற்றம் என்று சொல்ல முடியாது எனவே எல்லா கர்மங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் மற்றும் சிலர் யஜம் தானம் தவத்தை ஒருபொழுதும் விடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு நாலு கருத்து சொல்லியிருக்கார் காமிய கர்ம சந்யாசஹா சந்யாசகா சர்வகர்ம பல தியாகா தியாகா சர்வகர்ம பரித்தியாக யக்ஞதான தப்கர்ம நியாஜியம் யஜ்யதான தவத்தை விடவே கூடாது அப்படின்னு கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதாவது மனம் பக்குவம் அடைகிற வரைக்கும் யஜ்நான தவத்தை செஞ்சுதான் ஆகணும் மனம் பக்குவம் அடைஞ்சாச்சுன்னா துறவு வாழ்க்கையை மேற்கொண்டோ அல்லது துறவு மனப்பான்மையோடோ துறவு மனப்பான்மை இருந்தாலும் யஜ்நான தவத்தை செய்யத்தான் வேணும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டால் யக்ஞதான தவத்தை செய்ய அவசியம் கிடையாது துறவு வாழ்க்கையினுடைய நோக்கம் தத்துவத்தை படித்து தெரிந்து கொள்வது ஆகையினால கர்மம் தோஷமுடையது முற்றிலும் விட வேண்டும் என்பது கர்ம சன்னியாசம் காமிய கர்மத்தை சந்நியாசம் பண்ணுவதும் சந்நியாசம் கர்மங்களை செய்து கொண்டு கர்மத்தினுடைய லௌகிக பலனை வேண்டாம் என்று சொல்லுவது தியாகம் இப்படியெல்லாம் இங்கே அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் சரியா புரிஞ்சுக்கணும் ஆக கர்மயோகம் பண்ணணும் கர்ம சன்னியாசம் பண்ணுறது அதை ரெண்டாக பிரித்து விட்டாங்க காமிய கர்ம சந்யாசம் சர்வகர்ம சந்யாசம் அப்படி சந்நியாசம் ரெண்டாயிடுச்சு யக்ஞதான தபஸை பண்ணித்தான் ஆகணும் ஆனால் அந்த கர்மத்தோட பலன் லௌகிக பலனை வேண்டான்னு சொல்லணும் அதுக்கு பதிலாக எனக்கு மனப்பக்குவத்தைக் கொடு மன ஒருமுகப்பாடக் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணினா அந்த யக்ஞதான தவத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அதாவது உலகியல் பலனை கொடுத்து மன தூய்மையை கம்மியாக கொடுக்கிற சக்தியும் அதுக்கு இருக்கு மன தூய்மையை நிறைய முழுமையாக கொடுத்து உலகியல் பலன்களை குறைவாக கொடுக்கிற சக்தியும் இருக்கு ஆனா இவனுக்கு உலகியல் பயன்கள நோக்கமே கிடையாது முக்தி அடையணும்னு விரும்புகின்றவன் அவனை மனசுல வச்சிருந்து இந்த ஸ்லோகங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் ஹே பரத சத்தமா பரதவம்சத்தில் வந்த நல்லவர்களில் சிறந்தவனே பரதவம்சத்தில் எல்லாரும் நல்லவர்கள் அதுல நீ ரொம்ப சிறந்தவனாக விளங்குகிறாய் பரதாநாம் சாது தம பரத வம்சத்தில் தலை சிறந்தவனாக விளங்குகின்றவனே மேணு என்னிடம் இருந்து கேட்பாயாக நிச்சயம் ஸ்ருணு உறுதியாக நான் சொல்லுகின்ற கருத்தை நன்றாக கவனமாக கேள் தத்ர தத்ரன்னா தத்ர தியாகே இந்த தியாகங்கிற விஷயத்துல நான் சொல்ற விஷயத்த உறுதியா சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளு அப்படிங்குற என்னது புலி போன்றவனே எப்படி பிரைஸ் பண்ற ஸ்டூடெண்டோ த்ரிதஹா சம்பிரீர்த்திதா தியாகமானது த்ரிதஹா மூன்று வகையாக சம்பிரீர்த்திதா உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சம் நன்றாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது மூன்று வகையான தியாகமானது சாஸ்திரங்களில் பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்திருக்கார் இனிமே இதை பத்தி சொல்லப் போகிறார் அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது நாளைக்கு படிக்கலாம் நிச்சயம் புருஷ வியாக்கிர திரிவித சம்பிரீர்த்தி தோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்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 வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவும்